الحمد لله وحده وصلاه و سلامه على محمد النبي بعده ام با بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام م ذل كال كتاب لا ريب فيه هدل للمتقين صدق الله العظيم ان عمر بن الخطاب رضي الله عنه قال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 நிகரற்ற அன்புடைய புகழ் அனைத்தும் உண்டாவதாக முஸ்தபா முஜிதா சல்லாஹ் அலி வசல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புதிய ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாவுடைய மாளிகையிலே திகாபுடைய அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே கன்னியத்துக்குரியவர்களே பெரியவர்களே அல்லாஹுடைய கட்டளைக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்திய வைகளிலிருந்து விலகி கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக வசியத் என்னும் நல்பது வசம் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு ரபுல் அம்மன் எங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான மார்க்கத்தை தந்திருக்கின்றான் நாம் இஸ்லாம் மார்க்கம் என்பதாக சொல்கின்றோம் அல்லாஹ் சொல்கின்றான் இஸ்லாம உங்களுக்கு எல்லா நியாயத்துகளும் அவைகளையும் நான் பூர்த்தி செய்து விட்டேன் உங்களுக்காக வேண்டி பொருந்தி கொண்ட ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் மார்க்கம் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டான் நாம் இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே அனைவருமே பின்பற்ற வேண்டிய ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மார்க்கம் தான் இஸ்லாம் அல்லாஹு எங்களுக்கு முடிவு செய்த ஒரு மார்க்கமாக அவன் ஆக்கிவிட்டான் அல்லாஹ் சொல்லி தான் இந்த இஸ்லாத்தை விட்டு யாரு வெளியில வேற விடயங்களை வேற மார்க்கத்தை வேற நிலைமைகளை எடுத்துக் கொள்வார்களோ அது ஒரு நாளும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போவதில்லை வேறொரு மார்க்கெட்டை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால் வேறொரு வழியை வேறொரு வழி ஆட்டலை எடுப்பீர்களாக இருந்தால் அது அனைத்தும் மறுக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹ் புரானிலே தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே இஸ்லாம் என்றது அந்த புனிதம் வாய்ந்த உயர்ந்த கண்ணியமான ஒரு மார்க்கம் ஒரு யதார்த்தமான ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் இஸ்லாம் என்றது வெறுமனே பள்ளிக்குள்ள வந்து நோன்பு என்னுடைய இஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிருச்சு இது அல்ல இஸ்லாம் முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டோட்டல் லைஃப் ஸ்டைல் இஸ்லாமாக மாற வேண்டும் அல்லாஹு அந்த இஸ்லாத்தை தான் எங்களுக்கு தந்திருக்கின்றான் வெறுமனே தாடியும் ஜுப்பாவும் தொப்பியும் தலப்பாவும் அஞ்சு நேர தொழுகையும் இஸ்லாம் பொலிட்டிக்கல் செக்யூலர் இஸ்லாமாக இருக்கணும் செக்யூலர் இஸ்லாமாக இருக்கணும் எகனாமிக்ஸ் செக்யூலர் இஸ்லாமாக இருக்கணும் எஜுகேஷன் செக்யூலர் இஸ்லாமாக இருக்கணும் மெடிசின் செக்யூலர் இஸ்லாமாக இருக்கணும் லோ செக்யூலர் இஸ்லாமாக இருக்கணும் இருபத்தி நாலு மனுஷியாள வாழ்க்கையிலையும் நாம் பார்ப்பது கேட்பது நடப்பது பிடிப்பது அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் தான் வெளிப்பட வேண்டும் இதைத்தான் சல்லல்லா அலை வசல்லம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்த மார்க்கை தான் அங்கு முடிவாக கொடுக்கப்பட்டது தெரியுமா எங்களை போன்று அந்த மக்கள் மாறும் வரையில் நாங்கள் தாவத் தான் அவரிடத்தில் கேட்டதே இஸ்லாம் அதுக்குள்ள வாரத்துக்கு দাওவ கொடுப்பதா இல்ல எங்கேலை போன்று மாறுவதற்கு தாவாக்கள் போய் சொல்வார்கள் கூனு மிஸ்லனா அங்க பைட கம்பரேட் ரிலிஜியன்ஸ் செய்யல்ல அங்க பைட கான்செப்ட் ஆஃப் காட் இன் இஸ்லாம் செய்யல்ல தி Prophet Sallallahu Alaihi Wasallam இன் மேஜர் ரிலிஜியன்ஸ் பெரும் பெரும் பெரிய பெரிய கான்பரன் பெரிய பெரிய கொஸ்டன் அண்ட் ஆன்சர் அந்த ப்ரோக்ராம்ஸ் ஒன்றுமே செய்யல சகாபாக்கள் போய் சொல்லுவாங்க கூணு மிஸ்லா எங்களை போல ஆகுங்க அமைச்சுக்கோங்க பொலிட்டிக்கல் செய்யணும் இதாங்க இஸ்லாமிக் நாங்க மருந்துகளுக்கு தேவை மருந்து சொல்ற யதார்த்தமான உண்மையான மருந்து இத பின்பற்று இடத்திலையும் இருந்து எடுத்துட்டு வந்த பேங்க் அல்ல அந்த நாட்டமான அந்த மோசமான இழிவான சிஸ்டம் அல்ல இஸ்லாமிக் இனிமேன சகோதரர்களே ார்கள் ஏனென்றால் வாழ்க்கையே அதாகத்தான் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மார்க்கம் தான் இதனாலதான் பின்னால வந்தோட்டர்கள் பெரும் பெரும் வரலாறு படைத்த வரலாறு எழுதின பெரும் பெரும் மனிதர்கள் கூட இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்துல எங்களுக்கு தெரியும் படிக்கக்கூடிய வரலாறோட சம்பந்தப்பட்டவர்கள் படித்திருப்பீர்கள் காந்தி அந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பகுதிகள் அந்த நேரத்துல அவருடைய கருத்து அதுக்கு முன்னால் இருந்த கருத்தும் என்னவென்றால் வெறுமனே இஸ்லாம் வாழால பரத்தப்பட்டது இஸ்லாம் வெறியோட கோகத்தோட பரத்தப்பட்டது ரத்தம் சிந்தி பரத்தப்பட்டது இப்படி எல்லாம் தவறான கருத்தோடு இருந்த காந்தி அவர் எப்ப ஜெயில விட்டு வெளியிடவாரோ அந்த நேரத்தில் ரெண்டு புத்தகங்கள் மிக முக்கியமானவர் அவருடைய மிக முக்கியமான ஒரு புத்தகம் வரலாறு எழுதப்பட்டது அதனுடைய ஆர்வம் உள்ளவர்கள் எடுத்து படிக்க முடியும் இனியமான சகோதரர்கள் எழுதுகிறார் நான் ஜெயிலில் இருக்கிற காலத்தில் இஸ்லாத்து படித்தேன் குரான படித்தேன் அந்த முகம்மது வாழ்க்கையை படித்தேன் உண்மையிலே உலகத்திலே ஒரு சிறந்த மார்க்கம் என்றால் இஸ்லாம் தான் இஸ்லாமத்தை தவிர ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கம் வேற எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது என்ற விடயத்தை பின்னால வந்து அவர் எழுதி ஒரு உலகத்துக்கும் அந்த செய்தியை கொடுக்கின்றார்கள் நபி சல்லா அலை அவர்களை பற்றி எழுதும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த தலைவர் என்றால் அது ஒரு முகம்மது தான் வேற யாரும் இல்லை எனவே நான் என்னுடைய வாழ்க்கையிலே முகம்மதை பின்பற்றுகின்றேன் இனிவான அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு அண்மியன் இருக்கிறான் கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகமான பேர் முக்கியமான புத்தகங்கள் தான் குரான் அண்ட் குரான் பைபிள் சயன்ஸ் அண்ட் குரான் குரான் பைபிள் ரெண்டு முக்கியமான புத்தகங்கள் அதனுடைய முகவுரையில ரெண்டு அவர் எழுதுகின்றார் நான் ஒரு நியூட்ரிஷியன் டாக்டர் எனக்கு இந்த உடற்கூறுகள் சம்பந்தமான எத்தனையோ விடயங்களை மார்க்க ரீதியாக என்று அவர் ஒரு பெயோ கிறிஸ்டியன் அவர் அதனை திரட்டி படிக்கின்றார் பார்க்கின்றார் நியூடமர் அவருடைய பைபிள் அவர் சொல்றாரு எனக்கு பின்னால படித்தேன் ஜூ அதாவது அதை பெரிதாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அந்த தௌராஸ் ஜபூர் அதுக்கு பின்னால இஞ்சில் இந்த அனைத்தும் எனக்கு தெ கிடைச்சு இவர் இந்த டாக்டர் அந்த புத்தகத்துல எழுதுகிறாரு சகோதரர்களே எழுதுகிறாரு நான் சொல்ற இந்த வார்த்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு கேளு நான் கொரானை பெறட்டி அதனுடைய மொழிபெயர்ப்பை படிக்க ஆரம்பித்தேன் படித்துட்டு போகும் பொழுது விளங்கி கொண்டேன் ஏதோ ஒன்று இந்த கொரானில இருக்கிறது தெவாக மொழிபெயர்ப்பை வைத்து விளங்கிக் முடியாது என்ற அறிந்து கொண்டேன் பின்னால் நான் அரபி படிக்க ஆரம்பித்து அரபியை படித்து அரபியை படித்து ஆரம்பித்து படிக்க ஆரம்பித்து என்னை அறியாமலேயே நான் சொன்னேன் திஸ் புக் ஒரு சயன்ஸ் புத்தகம் அல்லவா அப்படின்ற என்னை அறியாமலேயே நான் 1981 நிரூபிக்கப்பட்ட நிலைமைகள் ரத்த கட்டி தலைக்கட்டி முள்ளுகள் என்ற அந்த கோட்பாடு கொரானில் இருந்து உலகத்துக்கு நிரூபித்து காட்டின அவர்தான் எமுகப்படுத்த படித்த ஒரு சயின் அவருடைய மாணவர் தான் இனியமான சகோதரர்களே உலகத்துக்கு தூய வடிவத்தை அவர் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார் இந்த நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம் தனியமான வாலிபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூசுப் பற்றி யூசுப் இஸ்லாம் பொதுவாக ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர் ஒரு அழகான முஸ்லிமுடைய தோற்றத்திலே இருக்கிறார் ஆரம்பத்தை விரட்டி பாருங்கள் அவருடைய என்னுடைய இஸ்லாத்துக்கு ஒரு முஸ்லீம் கூட காரணம் கிடையாது நான் ஒரு நன் முஸ்லிம் நான் முஸ்லிம் தான் முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதர் தான் அவர் எப்படி தெரியுமா கிறிஸ்டீவன் இஸ்லாம் என்று பிரச்சாரத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார் அவர் சொல்றாரு என்னுடைய இஸ்லாத்துக்கு ஒரு முஸ்லீமும் காரணம் நான் நோய் என்னுடைய நிலைமை மிக மோசமான நிலைமையாக மாற்றப்பட்டு என்னுடைய உடல் மிக ஒரு விதமான நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்ட நேரத்தில் நான் வைத்தியசாலைக்கு போனேன் அங்கு என்னுடைய அறையிலே ஒரு புத்தகத்தை பார்த்தேன் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தால் அதனை படிக்க ஆரம்பித்தேன் உண்மையிலேயே எனக்கு தெரியாது நான் நினைத்தேன் இந்த புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம் தான் மனிதரால் எழுதப்பட்டதல்ல அதற்கு தெரிய வந்தது இது புனித அல் குர் ஆன் நான் ஏற்றுக்கொண்டேன் கணியமான சகோதரர்களே வரலாறு சொல்லிட்டு போக முடியும் இந்த இருபதாவது நூற்றாண்டோட சம்பந்தப்பட்ட விடயங்களை சகோதரர்களே அவர்களுடைய அந்த காலத்துல இருந்து அதுக்கு பின்னால வந்தாக்கள் உபசிறூன்கள் அந்த முழு வரலாறையுமே படித்து பார்க்கூடிய நேரத்தில் தெளிவாக விளங்கக்கூடிய ஒன்றுதான் எல்லா காலத்திலும் இஸ்லாத்தை பற்றி எத்தனையோ பேர் எழுதினார்கள் இஸ்லாத்துடைய சொன்னார்கள் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை நிரூபித்து காட்டிக் இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே நானும் நீங்களும் யோசிக்கோனும் இவ்வளவு புனிதமான மார்க்கத்துல எந்த விதமான குளறுபடியும் அந்நிய மக்கள் எங்களோட என்ன முறையில நடந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க எங்களோட பர்சனல் லைஃபால அந்நிய மக்களுக்கு என்ன மெசேஜ கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அவங்க பார்த்து எங்களை பார்த்து முஸ்லிம் நான் முஸ்லிம் நினைச்சுட்டோம் இஸ்லாம் தான் பள்ளிக்கு வந்து அஞ்சு நேரமும் இஸ்லாம் முடிஞ்சிருச்சு கனியமான சகோதரர்கள் உலகத்தில் இந்த அமுல்படுத்தப்பட வேண்டிய மார்க்கம் தான் இஸ்லாம் உமர் ரதி காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றது இருந்தாலும் பாருங்க முழுமையான முறையில் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்ற இடங்கள் ஜப்பான்ல சைனால அந்த சைடால வந்த அந்த மக்களுடைய நிலைமைகளை போய் பார்த்த விளங்கும் இஸ்லாமத்தினுடைய முழுமையான வாழ்க்கையை வாழக்கூடிய வரலா இருக்கிறார்கள் சகோதரர்களே காரணம் வருடம் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றது ஆட்சி நடைபெற்ற ஒரு நாடு இந்தியாவை எடுத்து பாருங்கள் தலைமுறைகளாக நடைபெற்றது எண்ணூறு எட்நூறு வருடம் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்ற அந்த நாட்டிலே இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு நிம்மதி கிடையாது முஸ்லீம்கள் தாக்கப்படுகின்ற ஒரு நாட்டை உருவாக்கிக் கொண்டு அதிலேம்களை ஆக்கிரமித்து முஸ்லீம்கள் மோசமானவர்கள் என்றெல்லாம் சித்தரித்து காட்டப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு முஸ்லீம்கள் கொண்டு பார்த்தா, முஸ்லிம் கொடி வாழ்க்கையை கொடுக்க வந்தா சொல்றது ஒரு விதமான அந்த பயங்கரவாதத்தை அங்கு படித்து கொடுக்கின்றது என்பதாக தவறான பொய்யான கருத்துக்களை சொல்லி இன்றைக்கு எங்களை பத்திய மோசமான ஒரு பிக்சரை கொடுத்திருக்கிறார்கள் என்ன தெரியுமா அன்பார்ந்த சகோதரர்களே எங்க வாழ்க்கையில் இஸ்லாம் வெளியில வந்துருச்சு நேம் பிளீஸ் சொல்றாரு அப்துல்லா ஓ நீங்க பேரை கேட்டதுக்கு பின்னாலதான் நாங்க முஸ்லீம் அப்படின்ற இன்றைக்கு விளங்கி கொள்ற அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே அந்த நேரத்துல சகாபாக்கள்கிட்ட வாழ்க்கையை எடுத்து பாருங்க என்னோட சகாபாக்கள் வாழ்க்கையில காட்டினாங்க பள்ளியுடைய தூண்ல கொண்டு வந்து கட்டி வைக்கப்படுது ஒரு அந்நிய மனிதன உரைசி காப்பீர கொண்டு வந்து கட்டி வைக்கப்படுது மூணு நாட்களுக்கு பின்னால அவுத்து விடப்படுது அந்த மனிதர் சொல்றாரு எனக்கு இஸ்லாக்க சொல்லித்தாங்களே நான் முஸ்லீம் ஆக மாற கேக்குறாங்க என்ன செய்து இல்ல மூணு நாளா நாம் உங்களை பார்க்கிறோம் உங்களோட அஹ்லாக்கோம் நீங்க என்னோட நாள் ஒரு கைதி எனக்கு அடிக்கலும் எனக்கு ஒதக்க எதும் எனக்கு எனக்கு செய்ய வேண்டிய அநியாயத்தை செய்யலாம் உங்களுக்கு என்ன நான் போயிட்டு என்னுடைய தேவையை முடிச்சிட்டு வரேன் சாப்பாட்டு நேரத்துல சுதந்திரமா சாப்பிடத்துக்குரிய நிலைமையை ஏற்படுத்தி தாரீங்க எல்லாரும் அஹ்லாக்கா பழகிறீங்க உங்களுக்கு உள்ளால நல்ல முறையில நடக்கிறீங்களே தரந்த இருக்க முடியாது எனக்கு ஒரு the concept of God in Islam and Old testament, Juh, concept of of God God in Islam and Christianity, Allah Bible, Old le, in and testament ம் சொல்லு காட்டு வருது வேத எல்லை இந்த அந்த அந்த அதர்வாவே சாம்வேத் சாம்வேத் யজুরவவே அவதாரம் எல்லை அல்லாஹ் பத்தி வருது அப்படினு சொல்லி அங்க யாருமே பேய்ந்து சஹாபாக்கள் டெம்பரட் ரிவிஷன் செய்யோ இல்ல தி Prophet sallallahu alaihi wasallam in major religion in bible in old testament in tripitaka in sanskrite 550 jatake யாருமே எங்கேமே முடியாது? 100% என்ன வாழ்க்கை ஒரு மனித நேயம் இருக்கக்கூடிய மனித தன்மையுடைய வாழ்க்கையை காற்றாங்க இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாங்க இனிமன சகோதரர்களே ஹசருல் பசரி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க நோய் வாய்ப்பட்டு மேல் மாடியில ஒரு அந்த அவருக்கு கேள்விப்படுது கீழ் வீட்டில் இருக்கிற என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அதன் அந்த நோயாளியாக இருக்கிறாரு நோய் விசாரிக்கிறதுக்கு வாராரு சேமம் விசாரிக்க கூடிய வரக்கூடிய நேரத்துல வீட்டுக்குள்ள எங்கர் ஆகுறாரு மூக்க பக்தி கொண்டு அசனுல் பத்தரேகம் உள்ள அவரிடத்துல வந்ததுமே அந்த யகுதி மனிதர் மூக்க பக்திகிறார் கேட்கிறாரு வீட்டுக்குள்ள ஒரு துருவாட அடிக்குதே இது என்ன துருவாட் பதில் சொல்றார்கள் அதுக்கு பின்னால அந்த மனிதர் சொல்றாரு உங்களோட இது மலத்துடைய துருவாட உங்களோட மலம் கழிக்கிற இடம் உங்களோட வீட்டிலிருந்து ரொம்ப தூரத்துல தானே இருக்குது இது எங்கிருந்து வார துருவாட அந்த யகுதி மனிதனுடைய சிந்தனைக்கு பழுது என்னுடைய மேல வீட்டிலிருந்து வார துருவாடையோ ஹசன் இது என்னுடைய வீட்டுல ஏண்ட மனம் கழிக்கிற இடத்துடைய துருவாடையா ஹசனுல் பசரி ரஹிவம் அசைக்கின்றார்கள் கேட்கின்றான் அந்த யகூதி ஹசன் என்னடா போய் சொல்ல இருந்துச்சு எத்தனை நாளாக இந்த துருவாட வருது என்று கேட்கிறாங்க திருப்ப திரும்ப கேட்கிறாங்க ஹசனுல் பசரி ரஹி அமுல்லா சொல்றாங்க இருபது வருட காலமாக துருவாடையோடு இருக்கிறேன் சகோதரர்களை யோசி பாருங்க சொல்ல இருந்துச்சே ஹசனு பக்கரே ரேமல்ல சொல்றாங்க இல்ல இல்ல நான் உங்கள்கிட்ட சொல்லிருந்தா உங்களோட உள்ள உடைஞ்சு போறோம் அதை உடைக்கிறது கூட நான் விரும்பல அதனால பிரச்சனை இல்ல பொறுத்து கொண்டிருக்கிறேன் அந்த எனக்கு களிமாவை சொல்லித்தாங்க களிமாவை சொல்லித்தாங்க நான் முஸ்லீமாக கடிமாவை அன்பார்ந்த சகோதரர்களே அன்பார்ந்த வாலிபர்களே இதுதான் இஸ்லாம் எங்களை காட்டித்தார வாழ்க்கை நூத்துக்கு நூறு ஒரு பெஸ்டான பர்பெக்டான ஒரு ஹியூமன் தேர் என்ன்தான் நாங்கள் முஸ்லீம்கள் அடி அடிக்கு பிரச்சனைக்கு மக்களுடைய உள்ளங்களை உடச்சிக்கொண்டு போற ஆள்கள் வாழ்க்கையே முன்மாதிரியான வாழ்க்கை என்வயரன் வாழ்க்கை எங்களை பார்த்து முஸ்லிம் தருண கட்டிய பலண்டோ உண்டை கொச்சரை கட்டிய தண்ண அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்ல கூடாது எங்களை பார்த்து எப்படி தெரியுமா சொல்லணும் ஜீவத்த முஸ்லிம் ஜீவத் தோணு முஸ்லிம் தருண கட்டிய வளர்ந்து போ கொச்சரம் வந்ததிகுனதை கொச்சாரம் கொச்சரம் மே வகைதான் அப்பை தருண கட்டியண்டு எங்களோட வாழிபடல பார்த்து சொல்லும் எங்களை பார்த்து சொல்லும் இனிமேல அன்பார்ந்த சகோதரரை அப்படிப்பட்ட புனிதமான மெசேஜ கொடுக்கிறவங்களா தாங்க என்னோட சகாபாக்கள் அதைத்தான் கொடுத்தாங்க நாங்க எங்களோட வாழ்க்கைய இஸ்லாம் சொல்ற விதத்துல பூர்த்தியான முறையில நாங்க மாத்திக்கொள்ளும் கண்ணியமான பெண்கள் இஸ்லாம் சொல்ற விதத்தில் இஸ்லாம் சொல்றா என்ன இஸ்லாம் சொல்ற ஒடுக்கல் வாங்கல் என்ன இஸ்லாம் சொல்ற தோற்றம் என்ன தோற்றம் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரே எல்லாமே இஸ்லாம் என்ன சொல்லுது நாங்க ஒவ்வொருத்தரும் என்னோட வாழ்க்கையில எடுத்து நடக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னா இந்த மார்க்கத்தை விட புனிதமான மார்க்கம் உலகத்துல பார்க்க முடியாது யதார்த்தமான மார்க்கம் அவங்க கொண்டு வந்த இந்த இஸ்லாம் நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் என்னோட வாழ்க்கையில இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டோனும் வெறுமனே வாழ்க்கையில காட்டோடும் எங்களை பார்த்து நிலைமையில அவங்களும் எதுக்குள்ளார வார நிலைமையில இன்றைக்கு உலகத்துல முஸ்லிம் நாடுகளா இருந்து கொண்டு முஸ்லிம் பகுதிகளா இருந்து கொண்டு அடியும் ஒதையும் பிரச்சனையும் காரணம் நாங்கள் அந்த கோட்பாட்ட உப்பு வெளியில ஈமானிய நிலைப்பாட்டை விட்டு வெளியில அல்லாவுடைய பயத்தை விட்டு வெளியில தக்குவாவுடைய வெளியில எங்களுக்கு மத்தியில பரப்ப கூடிய நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டு இருக்குது நல்லா தாலா நம் அனைவரே மன்னித்து கொள்வானாகயா அல்லா எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா இந்த தீனு இஸ்லாத்தினுடைய புலியத்துவத்தை விளங்கக்கூடிய தொப்பைக தந்தருள்வாயா எல்லா நிலையிலும் உதவி பிஞ்சருள்வாயா விட்டு மார்க்கத்தை விட்டு எங்கேயோ போய்கொண்டு இருக்கிறோம் அடிதடியில கேவலப்படுத்தப்பட்டதுக்கும் அடிப்படை காரணம் விட்டு வெளியில வந்து அந்த விளங்காமல் இருக்கிறோம் யாருலாம் ஈமானுடைய நிலைமை எங்களுக்கு உணரவை யாருலாம் அமல் நல்ல இன்ட்ரஸ்ட் ஆர்வம் ஆசை ஆர்வம் தந்தருள்வாயா எங்களோட நல்ல நிலைமை உருவாக்கிடுவாயா வாழ்க்கை அந்த வாழ்க்கையெல்லாம் உலகத்தில் முஸ்லீம்கள் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை தந்தருள் கேட்பதற்கு வெக்கமாக இருக்கு அமைதியை நிம்மதியை கேட்டுக்கொண்டு எித்தருள்வாயா எங்களோட வாழ்க்கையை சீராக்கி தந்தருள்வாயா பெண்களோட வாழ்க்கையை சீராக்கி தந்தருள்வாயா அல்லையா ஊதியாக்கள் வாலிபர்களையும் வாலிபர் பெண்களையும் இருக்கிறாரையா அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல தன்மைகளை உருவாக்கி இஸ்லாத்துடைய மகிமையை விளங்க வைத்து இஸ்லாம் தீன் ஈமானோட வாழக்கூடிய நிலைமையை உருவாக்கிடுவாயா எல்லா நிலையிலும் உதவி செஞ்சிருவாயா அல்ல எங்களை மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய நிலைமை உருவாக்கிறையா வெற நிலைமை உருவாக்கிடாதோ மன்னித்து கபூல் செய்து கொள்வாயா பொருந்திக் கொள்வாயா ஈமாவுடனே வாழ்ந்து ஈமாவுடனே மறந்திக்க கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயா அனில் அஹமதுல